நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைமையகம் குர்கானில் உள்ளது இரண்டு ரோவர் கோப்பை கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது மூன்று இந்தியாவுடன் வங்கதேச நாடு அதிக நீளத்திற்கு சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று டெசிபிள் என்பது எதை அளக்க உதவும் அழகு ஆகும் இரண்டு இந்தியாவில் ஹம்பியின் பாலடைந்த சின்னங்கள் எக்கால சின்னங்களாக உள்ளன மூன்று டாண்டியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி